அந்த அரசனும் ஐயா அப்படி கட்டிட்டேன்னு சொல்லாம இந்த ஊருல நம்முடைய ஆட்சியா ஒரு அன்பரா என்று அவனும் கட்டறி எடுத்து முற்ற மாடராம் சிவனுக்காக பெருஞ்செல்லாம் ஒழுக்கல் செய்வான் நாட மாடறியாத தாவிக்கும் அந்நாள் முன்னாள் பாருங்க நாளை இன்னும் இன்னைக்கு முதல் நாள் போய் சொல்றான் ஏடலர் கொன்றை வைந்தார் இறைவரை கனவில் எய்தி இறைவரை கனவரை போனார் அந்த பல்லவனுடைய கனவுல நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்றி நீடு ஆலயத்து நாளை நாம் போகுவோம் எப்பா இதே தேதியில இதே நேரத்துலதான் ஒரு அன்பன் தொம்பன் நீண்ட நாள் பணி செய்து வைச்சிருக்கிறான்ப்பா திருக்கோவில் அன்பன் தொம்பன் நீண்ட நாள் பணி செய்து வைச்சிருக்கிறான்ப்பா திருக்கோவில் நான் நாளைக்கு அங்க போகணும்பா ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் கொள்வாய் நீ நாளைக்கு மட்டும் வைக்கணும் நான் வர இந்த ஆறு டூ ஏழரை தான் இதே நேரம் தான் அவன வைச்சிருக்கிறான் அதனால இந்த ஆறு டூ ஏழரை மாற்றி நீ ஒன்பது வைச்சாலும் சரி அல்லது நாலுக்கு வைத்தாலும் சரிப்பா எப்போ வர இந்த நேரத்தில் மட்டும் நான் வர முடியாது எந்த போய் சொன்னாராம் பெருமானி பெருமானே சொன்னாராம் சொன்ன உடனே அருளப்போந்தார் தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய நீங்கி பின்பிறல் மன்னனந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டு நான் மணங்க வேண்டும் என்றும் காதலோடும் தன் தலை சுடல் சிறந்த வந்து சேர்ந்தான் அந்த பல்லவ மன்னனுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி சரி நம்ம தேவியை நாளே ஒத்தி போட்டாருங்க வருத்தம் இல்லைங்களா அப்படியே நம்ம பக்கத்தில் நின்ற திருநந்த ஊர் நமக்கு ஒரு கோயில் கட்டி ரொம்ப குடமுழுக்கு எங்க இருக்குது சிவசிவ அந்த நேரத்தில் போயணும்னு சரியா ஆறு டு ஏழுனா அவன் நாலு மணிக்கெல்லாம் நீராடி நீரும் மாடி அந்த சிவ செய்துட்டு வந்துட்டா வந்தால் இப்ப நின்ற ஊர் வந்தான் அப்படியான இந்த பூசலன்பர் இங்கு அமைத்த கோயில் எப்பட எது என்ற எழுதினார் தம்மை கேட்க செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றில்லை என்றார் ஊர்ல வந்து ஐயா இந்த ஊர்ல குடமுழுக்காம பூசலார்னு ஒருத்தர் செய்யறேன் என்ன சொன்னீங்க பூசலார் பூசலாருன்னு ஒருத்தரு இதுக்கு ஒரு பூசலாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு கோயில்ல அவரு பாவம் சாதாரண ஆளா இருக்கீங்களா நேற்று கூட குடிஞ்சுட்டு இப்படி நம்ம வீ வழியா தான் போனாரு எதுலையும் தெரியாம கோயில் இருந்தோம் என்று சொன்ன இப்படி எல்லாம் ஒரு அழகு அப்படி சொல்ல உடனே பார்த்தார் என்று உடைத்தான் உடனே சொன்ன உடனே செய்வது ஒன்றில்லை என்றார் மெய்ப்பெருமரையோரெல்லாம் வருகை என்று உடைத்தான் வேந்தன் உடனே எல்லா இங்க இருக்கிற யாரப்பா இருக்காங்க அண்டன போன்றவங்கெல்லாம் வாங்க பாயங்கூட வந்தவனே பூசுறர் எல்லாம் வந்து புரவலன் தன்னைக்கான மாசிலா பூசலார்தாம் யார் என அங்க இருக்கிற மறையோரெல்லாம் கேட்டா பூசலார்னு ஒரு உங்க இனத்துல ஒரு திருப்பாரம் இல்ல அவர் எங்கே கேட்டார் கேட்டா மறையோர் எல்லாம் ஆசில் ஏரியன் என்றவர் அழைக்க விட்டான் ஈசனார் அன்பதம்பார் எய்தினான் பெய்ய அருமை சரி அந்த மலை ஒரு கேட்டவனு ஆமா ஒரு அன்பர் இருக்கிறார் சொல்லிட்டான் எந்த வீடு பாண்ட பத்து பத்தாரி ஏ எல்லாம் கிடையாது இல்ல பத்து ஊர்லாம் ரொம்ப அங்க அங்கு வீடு இருக்குமே தவிர இவ்வளவுதான் நெருக்கடியான ஊர்ல சென்னையே ஒரு கால எல்லையில் இவ்வளவு நெருக்கடி சைதாப்பேட்டை எல்லாம் ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னே சைதாப்பேட்டை ரொம்ப சாதாரணமா தான் டவுனை விட்டு ஒதுங்கினதுன்னு தெரியுது இப்ப தாம்பரம் வரைக்குமே சைதா எல்லாம் டவுன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முன் இருந்த நிலைமை மாவேறு இப்ப வேறாக அமைந்திருப்பதை பார்க்கலாம் ஆகலால் அப்ப வந்து சரி உடனே அவரை போய் அழைக்க சொல்லிவிட்டு தானே செல்காராம் ஏன்னு கேட்ட ஒரு கோவில் கட்டி பெருமான இடந்தருள பண்ணுகிற ஒரு அடியவர் அது புறத்தே இல்லாமல் அகத்தே கட்டுகிறார் அவர் பெரியவர் நாம் அரசா இப்ப ஏதோ ஊருக்கு அரசன் அவர் எந்த அரசன் என்று கருதி நான் சென்று காணுகிறேன் சொன்னார் இப்படியெல்லாம் அரசர்கள் வெந்நீர் ஊசுவதும் வெந்நீர் குடிப்பதும் வெந்நீர் ஆனா ரகன வேலை வேற இது அந்த ரகன வேலை சீதை சிவே எனவே நீங்க அரசர் போய் சொல்லுகிறானா தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது நீர் இங்கு என்லையும் தான் ஆலயம் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட எங்க அண்ட நாயகரை தாவித்து அருளும் நாள் இன்றி உண்மை கண்டடி பணிய வந்தேன் உடனே மன்னரைப்ப கேட்ட அன்பர்தாம் மருந்து நோக்கி பார்த்தார் இப்படி பெருமான் போய் அரசனுடைய கனவுல சொல்லி நான் என்று ஒன்று அறியாத நான் செய்ததுக்காக செய்தாய் இந்த செய்து இந்த பாட்டு படிக்கும்போது கொஞ்சம் கீழே சுடன் கம்மியாக மன்னரைப்ப கேட்ட அன்பர்தாம் மருண்டு நோக்கி என்னையோர் பொருளா கொண்டே எம்பீரான் அருள் நான் ஒன்றுக்கும் பற்றாத நிகை சின்னவன் என்னை ஒரு பொருளாக கருதி இந்த மாதிரி ஒரு குடமுழுக்குப்பா நாள் ஒத்தி போடு என்று சொன்னாரா பெருமானி என்று சொல்லி பண்டநாயக ஆமா ஏமா முன்வரு நீதி எங்கெந்த பாட்டு முதியமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார் அரசே வணக்கம் குடிமன் அல்லவா அவர் வந்து இவருக்கு மதிப்பு கொடுக்குறா இவர் அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் நல்லதா அரக்கம் எதுவோ நான் சின்னவே ஒன்றும் இல்லாம ஏதோ இப்படி கட்டுமணி வந்தது வந்த போது எனக்கு ஒன்னும் பொருள் எல்லாம் கிடைக்கிற பெருமானி வேண்டி அப்படியே எல்லாம் மனதில் அமைத்துக் கொண்டேன் மனதில் அமைத்து கொண்ட கோவில் தவிர புறக்க இல்லை அதில் என்னைக்கு எழுந்திருந்தபடியா பெருமான வேண்டி கொண்டேன் அதுதான் அப்படியா சொல்லி இருக்காரு அவர் சொன்ன அரசே அரசனும் அதனை கேட்டங்க அதிசயம் எயிதி எண்ணி குறை அரு சிந்தை என்பர் பெருமை எந்தவரை போற்றி வெறி சரி மாலை தாழ நிலைமை செய்யவன இப்படி ஒரு பெருமானை நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் யார் சொன்னான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் மறந்து அவன் எங்கும் இருக்கிறான் தான் ஆனால் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் யார் நினைக்கிறார்களோ அவங்க உள்ளத்தே கோயிலாக எழுந்து விழுப்பான் என்றெல்லாம் நாவுக்கருத்தர் பாடினார் அதனாலதான் அதனாலதான் இதை வச்சு எழுதுன மூன்றாவது குரல் திருக்குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வா அப்படின்னா அது என்னது மலர்மிசை ஏகினான் மான அடி சேர்ந்தார் என்ன போல் ஆடு ஒரே எழுதப்படாது எழுதுனா மலர்மிசை மலரின் மீது ஏகினான் சென்றவனது மானடி சிறந்த அடி என்று சொல்லுவேன் எந்த மலர் இல்லை ரோஜா பூ இல்லையா அரடி பூ இல்லையா அல்லது கதம்பத்திலேயே எந்த மலர்ல எழுந்து இருக்கிறேன் மக்குகளா யார் தன்னை அன்பால் நினைகிறார்களோ அவருடைய மனமாகிய மலர் சிவஜி அந்த கடல் வாழ்த்து பால்னியா இவன் கிட்ட சொன்னாராம் யாரு திருவள்ளுவர் போன் பண்ணியிருக்காரு முண்டாங்க பேசுகிறேன் திருவள்ளுவன் கடவுள் வாழ்த்த யாரில் சொன்னது அரும் குரலும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்கு அவர் பாடியது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது என்றும் அதிகாரம் என்றும் திருவள்ளுவர் மாலையில நாற்பது நாற்பத்தி அஞ்சு எழுதல கொஞ்சம் எழுதணும் போது இந்த அதிகாரம் பாடல்க்கு பாடலையே உங்ககிட்ட ராஜன் மலர் என்ன பொருள் யார் தன்னை அன்பால் நினைகிறார்களோ அவருடைய மனமாகிய மலர் அவர் சொல்லட்டுமா அதான் தமிழ் நான் பேசுறது அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணி அவர் நினைந்த வரிவோடு விரைந்து சேரலின் ஏகி நான இறந்த காலத்தால் யார் அன்பினால் நினைக்கிறார்களோ அவரு உள்ளமாகிய அந்த தாமரையிலே அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேருவானா சிவகிவா அப்ப அவர் என்ன சிவபெருமானா நினைச்சா சிவபெருமானா போவார் சம்பந்தியா நினைச்சா சம்பந்தியா போவார் வேற ஏதாவது இருந்தா இலங்கையில் அந்த அனுமான பற்றி போய் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு அனுமன் அங்கே வந்து போய் இருந்த அதனால எனவே சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார் அரசனும் அதனை கேட்ட கை செய்யம் எய்தி சிந்தையென்பெருமை போட்டி திரை சரி மாலை தாழ நிலைமிசை விழுந்து தாழ்ந்து முரசி தானையோடு மீண்டுதன் மூது புக்கான் அரசனும் நேரே வந்து வணங்கி எந்த நேரத்தில் அந்த ஆறு ஏழு என்ன ஏழரை நேரத்தில் வந்தார் அப்போ இவரையா வணங்கினான் இவரையும் இவர் உள்ளத்து கோயில் இருக்கிற பெருமானையும் வணங்கினான் வணங்கி விட்டு ஐயா விடைபெறுகிறேன் வணக்கம் அப்போ அவர் செய்த அந்த கும்பாஷியத்துக்கு வந்திருந்தவர் யார் அந்த பல்லவ மன்னன் பாருங்க அழைப்பு கொடுக்காம யார் அழைப்பு பெருமான் போய் அழைத்து அதன் வழி வந்த ஒரு அரசன் வந்த அரசன் வந்தா இது ஒரு அமைச்சர் வந்து கூடும் ஒரு கிட்ட வர மாட்டாங்கல்ல இருக்கலாம் அது கூட கனவுல சொன்னதுனால பெருமான் தனியா வந்து இருப்பான் வெளிப்படுத்த கூடாது வடிவது அருளைய திருக்கோயில் வந்து வழிபாட்டுக்கு குடமுடிக்கிற வந்தவரை யார் என்று கேட்டா நீங்க என்ன எழுதின பல்லவ மன்னன் ஒருவன் எழுதணும் அப்படி எழுதினா தான் நீங்க வைக்கணும் தானே எங்க புத்தி எங்களை விட்டு போகாது படிச்சா மட்டும் போதாது படிச்ச ஒரு தேர்வுக்கு வரும் பூசலாருக்காக பூசலாரில் வழிபாட்டு குடபிடிப்பு வந்தவர் யார் என்று கேட்டா போதாது பல்ல முன்னிபுரம் சரிங்களா எங்கனம் அறியலாம் அது கேட்டா சரி ஹேகலாட ஒட்டி போகணும் போடியாக வந்து அந்த அந்த ஆறு முதல்ல இரவேக்கு போனானாம் என்று தெரிகிறது இப்படி எல்லாம் அருமையான கோவில் எனவே மூதூர் புக்கான் அன்பருமீந்த சிந்தை ஆலய தரண்தம்மை நண்பெரும் பொழுதுசார தாவித்த நலத்தினோடும் பின்பு பூசனைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பொன்பொனை மன்றுளாடும் பொற்களல் நீளல் புக்கார்லாம் தான் வகுத்த கொண்ட அந்த மனக்கோவில்ல தானே ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து கொண்டு அது ஆறு காலம் வழிபாடு செய்தாரா அல்லது எப்பவுமே வழிபாடு செய்தாரா அவரு அவர் அறிவார் பெருமான் அறிவார் யான் தன கண்பின்மை ஆனந்தானும் அறிவோம் என்பது போல அவருடைய அன்புடமை அவரும் அந்த பெருமானந்தான் அறிவார் அப்படி பல நாள் செய்து ஒரு கால எல்லையில் வீடு பேரடைந்தார் எனவே அந்த கோயில் வெளியே தெரியாமல் அந்த உள்ளத்திலே இருந்து உள்ளத்திலேயே இப்படி அருமையான வரலாறு எனவே நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்டன்பு இடையராத பூசலார் பொற்றால் போற்றி ஆந்தரை வரவர்களு அழித்து செல்வ பாண்டிமா தேவியார்தாதங்கள் பரவலுற்றேன் பாருங்க பூசராறு வணங்கினேன் இனிமே பாண்டிமா தேவியாரை வணங்கினேன் இல்ல பாண்டிமா தேவியார்தம் பாதங்கள் பணியலுற்றேன் சிவ சிவ அந்த அம்மாவுடைய திருவடியை வணங்குறேன்னு சொன்னார் ஏன் அந்த அம்மா மட்டும் அந்த ஆலவாயில் இல்லை என்று சொன்னால் பாண்டி நாடு என்ன இருக்கும் தமன் ஆனா மீனாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்கிறது எனவே இன்று நாம் பாண்டி நாட்டை சைவத் மதத்தோடு பார்க்கிறோம் அந்த கோயிலோடு பார்க்கிறோம் என்றால் அதுக்கு எத்தனையோ பெருமாள் திருவருடைய மூலகாரணமாக இருந்தாலும் அம்மா ரொம்ப முக்கியம் யாரு மங்கையா என்று தெரிகிறது அதனாலதான் பாதங்கள் பணியெடுப்பேன் பாருங்க மங்கையாருடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்போ படிக்க நீங்க